வணக்கம் நற்றிணையின் நாளும் ஒரு விதை வழங்குவவர் விருதுநகரில் இருந்து அரசு பொறுப்பில் இருந்த அதிகாரி ஒருவர் நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக எழுந்த புகாரின் கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் நீதிபதியும் அந்த அதிகாரியை பார்த்தார் அவரது அலங்கூலமான நிலை உறக்கமின்றி சிவந்த கண்கள் அவமானத்தால் கூணி அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது அந்த அதிகாரி பந்தாவாக உலா வந்த சமயங்களில் அவரை சில அரசு விழாக்களில் நீதிபதி பார்த்திருக்கின்றார் என்று நினைத்தபடியே நீதிபதி அவரிடம் காலையில் உங்களுக்கு ஏதாவது உணவு கொடுத்தார்களா என கேட்டார் அந்த அதிகாரி இல்லை என்று தலையாட்டினார் உடனே நீதிபதி அவர் ஊழியர் ஒருவரிடம் நான்கு இட்லி வாங்கி வருமாறு கூறினார் அதிகாரியின் கையில் இட்லி பொட்டலம் கொடுக்கப்பட்டது அவரை பார்த்த நீதிபதி பிரவா இல்லை நீங்கள் இங்கு இருந்தே சாப்பிடுங்கள் அதற்குள் நான் இன்னொரு வழக்கு விசாரணையை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன் என கூறிவிட்டு நீதிமன்றத்துக்குள் சென்றுவிட்டார் கைதான அதிகாரியால் மூன்று இட்லிக்கு சாப்பிட முடியவில்லை திரும்பி வந்த நீதிபதி அவரை பார்த்து என்ன மூன்று இட்லி சாப்பிட்டீங்களா ஒன்று மீதம் வைத்துவிட்டீர்கள் போல அதையும் சாப்பிடுங்கள் என்றார் அதற்கு அந்த அதிகாரி முடியவில்லை ஐயா என்னால் சாப்பிட முடியவில்லை என்று கூறினார் உடனே நீதிபதி பார்த்தீர்களா உங்களால் சாப்பிட முடிந்தது ஒரு வேலைக்கு மூன்று இட்லி மேல் உங்கள் வயிற்றில் இடம் இல்லை இதற்காகவா நீங்கள் நாலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தீர்கள் கேட்டார் உங்கள் வயிற்றுக்கு தீனி போடுவது எளிது அதற்கு நான்கு இட்லியே அதிகம் ஆனால் உங்கள் ஆடம்பர தேவைக்கு நான்காயிரம் கோடி என்ன நாற்பதாயிரம் கோடி கூட போதாது அதிகாரி குலுங்கி குலுங்கி அள ஆரம்பித்தார் அவர் மீதம் வைத்த நான்காவது இட்லி அவருக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் ஆம் மனிதனின் அத்தியாவசிய தேவைகள் மிகவும் குறைவானவைதான் ஆடம்பர தேவைகள் தான் அதிகம் அப்படித்தானே நட்புக்களே